நாற்று நே வணக்கம் சமையல் சமையல் உங்கள் மேலும் நம்ம செய்ய போறது புதுக்கோட்டை முட்டை மாஸ் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை நாலு வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ஐம்பது கிராம் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் மூணு டேபிள் குருமா அரை கப் கொத்தமல்லி தழி சிறிதளவு செய்முறை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிடலாம் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டையை பாயில் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பொடி பொடியாகவோ நீட் நீட்டாகவோ எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குருமா நம்ம செஞ்சு சமைச்சி வச்சுருந்த குருமா இருந்துச்சுன்னா ஒரு அரைக்கப் அதுலேருந்து எடுத்து வச்சுப்போம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் ஆனால் காய்ஞ்சதும் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு அதையும் வதக்கிடுவோம் மஞ்சள் படி போட்டுலாம் மிளகாய் தூள் போட்டுடலாம் நான் ஒரு ஸ்பூன் சொல்லிக்கேன் உங்களுக்கு காரம் கூடை குறையும் கொஞ்சம் கொடவை குறைச்சா போட்டுக்கோங்க உப்பு ருசிக்கு ஏற்ற போட்டுடுங்க நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுவிடுவோம் கிள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோன்னா அந்த மஞ்சள் பொடி மிளகாத்தூல்லாம் போட்டுக்கொள்ள ராஸ் மெல் போக குருமா ஊற்றி கலந்து கலந்து ஒரு கொதி கொதிக்க விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி கொல்லையா பொடியாவோ நீல நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஏன்னா அது வந்து மிக்ஸ் ஆகணும் அது இந்த வெஜ்ஜோட வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நீங்கள் என்ன குருமா வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நல்லா அது ஊறணும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் மாதிரி அதை போட்டு அதை நல்லா ஒரு டாஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழியை ஃபைனாக சாப் பண்ணி மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி புதுக்கோட்டை முட்டை மாஸ் தயார் நம்ம குருமா எப்படி செய்ய தெரியாதுன்றவங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் நம்ம வந்து குருமாவுக்கு வந்து வெஜ்ஜாக இருக்கலாம் நான்வெஜ்ஜாக இருக்கலாம் எது வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள் அதை வந்து காயாக இருந்தால் காய் வைக வச்சு வச்சுக்கோங்க இல்லைனா சிக்கன் மட்டனாக இருந்தால் சிக்கன் மட்டன் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோப்பத்து வச்சுட்டு ஓனரில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க குருமாக்கெல்லாம் தேங்காய் ஊற்றினா நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு தேங்காய் நம்ம பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் இது வந்து எல்லாம் ரெண்டு போட்டு பிரிஞ்சி இலை ஒன்று போட்டால் போகிறோம் பேலீஃபை போட்டு அது நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கீரி போட்டுக்கோங்க அப்புறம் இதை தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு இந்த இது பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காயாக சரி கேரட் பீன்ஸ் சொல்ல கிழங்குங்க நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அது எடுக்கலாம் இல்லைனா சிக்கன் மட்டன் எது பாயில் பண்ணி வச்சுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பிடி கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க நல்லா தலை கொதிக்கட்டும் வந்து மிக்சியில் தேங்காய் முந்திரி தசகசா போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டை அரைச்சி அதை இதில் மிக்ஸ் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும்ட்டு கொத்தமல்லி தழுத்து இறக்கினிங்கன்னா குருமா ரெடி இந்த குருமா வந்து நீங்க காலை இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்காக செஞ்சிருக்கீங்க சாப்பாடுக்கு அப்படின்னா அது மீந்திருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க இதுல இருந்து ஒரு அரைக்கப் வச்சு அந்த புதுக்கோட்டை முட்டைமா செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்